ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி இரண்டு அபு சாயித் ரவி மற்றும் அபு ஹுரேரல்லாகும் அவர்கள் ஆகியோர் அறிவிக்கின்றார்கள் சொர்க்கவாசிகள் நுழைந்ததும் ஓர் அழைப்பாளர் அதாவது வானவர் நிச்சயமாக உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை உண்டு எக்காலமும் நீங்கள் இறந்து விட மாட்டீர்கள் நிச்சயமாக உடல் நலத்துடன் இருப்பீர்கள் எக்காலமும் நீங்கள் நோயாளியாகிவிடமாட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் வாலிபர்களாகி இருப்பீர்கள் நீங்கள் முதுமையாகிவிட மாட்டீர்கள் அனுபவிக்க உங்களுக்கு உரிமை உண்டு எக்காலம் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் என அறிவிப்பு செய்வார் என்று நபி சல்லுமாவும் இரண்டு எட்டு மூன்று ஏழு